உங்களில் ஒருவர் இஸ்லாத்தை அழகாக்கிக் கொண்டால் அவர் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்குகளில் இருந்து மடங்கு வரை பதிவு செய்யப்படும் அவர் செய்யும் ஒவ்வொரு தீமைக்கும் அதுபோன்றே பதிவு செய்யப்படும் இதை அபுஹுரேரா ரவி இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்